திருமுகம் மூன்று இடைவிடாத சிவசிந்தனை 7 11 ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ரெண்டு அன்பு அறிவு கல்வி கேள்வி முதலியவற்றில் சிறந்து சிவநேயத்தில் நிறைந்து விளங்கிய தங்கற்கு வந்தனம் வந்தனம் தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேனல்லது வேறொன்றும் விரும்பினேனில்லை தாங்கள் சுமார் இருபது தினத்திற்கு முன் எழுதி தபாலில் அனுப்பிய கடிதம் கூடலூரில் வந்து சேரப்பெற்று அதில் உள்ள சங்கதிகளை எல்லாம் அறிந்து கொண்டேன் நான் ஐப்பசி மாதம் பதினான்காம் நாள் கூடலூரை விட்டு புறப்பட்டு அவசியமான ஒரு காரியம் பற்றி கருங்குழிக்கு வந்தேன் இனி தங்கற்கு முன் குறித்தபடி வடமேற்கே ஒரு ஊர்க்கு வேறொரு காரியத்தின் பொருட்டு சுமார் இருபது தினத்திற்குள் பிரயாணம் செல்வது உண்மை அங்கிருந்து புறப்பட்டு சென்னப்பட்டணம் வருவது நிச்சயம் ஆனால் நிறைய மூன்று மாதம் செல்லும் போல் தோன்றுகிறது தாங்கள் என்மேல் தயவு செய்து அதுபரியந்தம் சகித்திருங்கள் நாயக்கர் அவர்களுக்கும் இவ்வாறே தெரியப்படுத்துங்கள் இது விஷயத்தில் செலவுக்கு ஒன்றும் வேண்டுவதில்லை வேண்டியிருந்தால் வேண்டிய போது தெரிவிக்கின்றேன் தாங்கள் தேகம் முதலிய கருவிகளை திருவடிகளை சாக்கிரதையோடு வைத்து கொண்டும் சிவ பஞ்சாக்ஷரியையும் சிவபெருமான் திருவடிகளையும் இடைவிடாது சிந்தித்து தியானித்து வரவேண்டும் என்பது என் பிரார்த்தனை தங்களை ஒரு கணப்போதாயினும் மறந்தவனல்ல தாங்கள் கூடிய மட்டில் சர்வஜாகிரதையோடும் இப்போது இருக்கிறபடியே இருங்கள் இன்னும் சில காலத்துள் விசேஷ சௌக்கியம் நேரிடும் என்று உண்மையாக சொல்லுகிறேன் வந்தனம் வந்தனம் சிதம்பரம் ராமலிங்கம் ஐப்பசி இருபத்து மூன்று இஃது சென்னப்பட்டினம் ராயல் ஓட்டல் மகாராஜராஜஸ்ரீ அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு